நற்றினி அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் நான் இந்த நிகழ்ச்சியில அறிஞர்கள் வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை பத்தி உங்கள்ட்ட பகிர்ந்துட்டு வரேன் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி உங்கள்ட்ட பகிர்ந்ததுக்கு வந்திருக்கேன் ஆல்பர்ட் எயின்ஸ்டன் ஒரு நாள் ரயில்ல பயணம் செஞ்சுட்டு இருந்தாரு அப்போ அவரோட பயணச்சீட்டு மாறுதலா காணாம போயிடுது அத அந்த பெட்டி முழுக்க தேடிட்டே இருக்காரு இதை பார்த்த டிக்கெட் பரிசோதகர் வந்து ஆல்பர்ட் எயின்ஸ்டன் டயா நீங்க ஒரு பெரிய மேதை உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அதனால நீங்க எனக்கு டிக்கெட் கொடுக்க வேணாம் சொல்லிட்டு அதிர்ச்சி அடைஞ்சாரு ஆல்பர்ட் டிக்கெட் பரிசோதகர் போயிட்டு ஐயா நான் தான் வேண்டாம் சொல்லிட்டு மறுபடியும் இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு ஆல்பர்ட் பதில் வந்து டிக்கெட் பரிசோதகருக்கு வந்து ஒரு அதிர்ச்சியா இருந்தது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு டிக்கெட் பரிசோதகர் நினைக்கிறாரு இவ்வளவு பெரிய அறிவியல் அறிஞர் இவ்வளவு பெரிய மாமேதை எப்படி ஒரு ஞாபக மறதியில இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாரு நன்றி